ிா வேற்றா கிருஷ்ணாஹே நம பிரக்தி புனம் அவசம் பிரகாத் பகவன் ஸ்ரீஷர் ஈஸ்வரஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த ஸ்லோகங்களில் சில சமயம் மாயையினுடைய கோணத்தில் பேசுகிறார் சில சமயம் உணர்வு அதாவது நிழல் உணர்வுங்கிற கோணத்திலையும் பேசுகிறார் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் நாமளும் நம்முடைய சக்தியும் போல இறைவனும் இறைவனுடைய சக்தியும் இருக்கிறது இப்போ நம்ம பேசுகிற சக்திங்கிறது நம்மை சார்ந்திருப்பது போல செயல் புரியக்கூடிய சக்தி நம்மை சார்ந்திருப்பது போல இறைவனுக்கு இந்த படைப்பை உண்டு பண்ணக்கூடிய சக்தி அதுதான் மாயா சக்தின்னு சொல்கிறோம் ஏற்கனவே சொன்ன ஸ்லோகங்களில் அடிப்படையில் தான் பார்க்கணும் இதையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் சுவாம்பிரகிருத்தி அவஷ்டபிய புனகா புனக இமம் பூத கிராமம் அதாவது என்னுடைய பிரகிருத்திய நான் வசப்படுத்தி நாலாவது அத்தியாயத்தில் கூட படித்தோம் அஜோபி சன்னவியாத்மா பூதா நாம் ஈஸ்வரோபி சன் சம்பவாமி ஆத்ம மாயான்னு அவதார தத்துவத்தை பற்றி சொல்கிற போது ஆத்ம மாயையா தன்னுடைய மாயையினால தான் நான் இந்த அவதாரத்தை எடுக்கிறேன்னு பகவான் அங்கே சொன்னார் அங்கேயும் பிரகிருத்தியும் அதிர்ஷ்டாய் இங்கேயும் பிரகிருத்தும் அவஷ்டபங்கிறார் என்னை சார்ந்திருக்கிற இந்த மாயா சக்தியை நான் வசப்படுத்தி இமம் பூத கிராமம் இந்த உயிர் கூட்டங்களையெல்லாம் இந்த சேதன அச்சேதன பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணுறேன் பூத இங்கே முக்கியமாக ஜீவர்கள் சூக்ம சரீரத்தோடு இருக்கக்கூடிய ஜீவர்கள் இவர்களுக்கு ஸ்தூர சரீரத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கார் பகவான் கிருத்ஷனம் பூத கிராமம் அவசம் பூத கிராமம் இமம் பூத கிராமம்னு மூணு அடைமொழி கொடுக்கிறார் இந்த உயிர்கூட்டங்களை வெளிப்படுத்துகிறேன் விசிறுஜாமி மறுபடியும் மறுபடியும் இந்த சரீரமெல்லாம் இதற்கு போகிறது மறுபடியும் புது சரீரம் வந்து கொண்டே இருக்கிறது கிருத்ஷனம்னா முழுமையானன்னு அர்த்தம் அனைத்து உயிர்கூட்டங்களையும் அர்த்தம் அவசம்னா இந்த ஜீவர்களெல்லாம் அறியாமை நான் என்கின்ற தன்னுணர்வு விருப்பு வெறுப்பு ஆழ்ந்த பற்று இதுக்கெல்லாம் வசப்பட்டிருக்கிற உயிர் கூட்டங்கள்னு அர்த்தம் அறியாமை தன்னுணர்வு விருப்பு வெறுப்பு ஆழ்ந்த பற்று இதோடு கூடியிருக்கக்கூடிய உயிர்களை நான் திரும்ப திரும்ப படைக்கிறேன் நான் இதெல்லாம் போயி எடுத்துன்னா பிறப்பு இல்லைங்கிற அர்த்தம் இதனு உள்ளே மறைந்திருக்கிறது அது மாத்திரம் இல்லை பிரகிருத்தேகே வசாத்து இந்த இடத்துல பிரகிருதி சப்தத்துக்கு ஸ்வாவம்னு அர்த்தம் வசாத்துன்னு சொன்னால் அவரவர்கள் பண்ணி கர்மத்துக்கு ஏற்ப எப்போவாவது கர்மா ஏதாவது பண்ணினா எப்போவாது தான் பலிக்கிறது அது இந்த இயற்கையினுடைய நியத்தியாக இருக்கிறது பிரகிருத்தேர் வசாத்து அப்படின்னா அவரவர்களுடைய கர்மத்திற்கு ஏற்ப அவரவர்கள் செய்திருக்கிற நல்வினை தீவினைக்கு ஏற்ப அவர்களுக்கு நான் உடல்களை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற இந்த கருத்தை நாம் மனசில் பதிய வச்சுக்கிறோம் ஆக இதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம படித்து புரிஞ்சு வச்சுக்கணும் தூய உணர்வு மாயாசக்தியில் நிழலாக பதிகிற போது அதுதான் அறிவு தத்துவமாக இருந்து கொண்டு மாயாசக்தியை செயல்படுத்தி இந்த உயிர் கூட்டங்களுக்கெல்லாம் பற்றுள்ள அபிமானமுள்ள இந்த உயிர் உய்கூட்டங்களுக்கெல்லாம் அவரவர்களுடைய வினைகளுக்கு ஏற்ற வண்ணம் பலனை கொடுக்கிறார் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின பொ தொடர்ந்து நாம படிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் பிரகிரும் சுவாமிய விசாமி புன பூத கிராமமிமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருவசாத்